ஹதீஸ் எண்ணூற்றி இருபத்தி ஏழு அப்துல்லா கூறியதாவது எனது தந்தை இபுன் உமர் அது அவர்கள் தொழுகையில் உட்காரும் போது சம்மணமிட்டு உட்கார்வதை நான் பார்த்தேன் சிறு வயதினாக இருந்த நானும் அவ்வாறே உட்கார்ந்தேன் இதை கண்ட இபின் உமரதுலாக அவர்கள் தொழுகையில் உட்கார் முறை என்னவென்றால் உனது வலது காலை நாட்டி வைத்து இடது காலை படுக்கை வசமாக வைப்பதுதான் என்று கூறினார்கள் அப்படியானால் நீங்கள் மட்டும் சம்மணமிட்டு அமர்கிறீர்களே என்று நான் கேட்டேன் அதற்கு இவனுமரது அல்லாஹர்கள் என் கால்கள் என்னை தாங்காது என்று விடையளித்தார்கள்